அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி இலந்தே சிம்மனுவேல் இந்த தலைப்பு மன தற்போது உலகமே எதிர்கொண்டு வரும் கோவிட் தொற்றுநோய் பாதிப்பு நமக்கு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கொடுத்துள்ளது உலகெங்கிலும் தொற்றுநோய் பதற்றத்தால் உணவு வேலை பொருளாதாரம் கல்வி போன்றவற்றை பலரும் இழந்திருந்தாலும் காற்று சுற்றுச்சூழல் தண்ணீர் சுத்தம் உணவு பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் அனைவருமே விழிப்புணர்வுடன் இருப்பதை நேர்மறையான முன்னேற்றம் என்று குறிப்பிடலாம் மன ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தனிமனிதனின் மன உறுதியை அசைத்து பார்க்கும் சோதனை காலமாகவே கொரோனா நோய் தொற்று காலம் இருந்தது மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதில் தொடங்கி தனிமனிதனின் ஆளுமையை சிதைப்பது போன்ற எதிர்மறை பாதிப்புகள் குடும்பம் சமூக உறவுகள் மற்றும் பணியிடங்கள் ஆகியவற்றில் பெரும் தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறது உலக அளவில் முன்னூறு மில்லியன் மக்களுக்கும் மேல் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே மனநலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் முக்கியமாய் காணப்படுகின்றது ஆம் ஒன்றை நாம் கவனிக்கலாம் ஒன்றை சாதிக்க முடியும் என்பதற்கு உடல் துணையாக இருப்பதை விட மனம்தான் துணையாக இருக்கிறது ஒவ்வொரு நொடியையும் மனச்சிக்கல் வராமல் அனுபவிக்க தெரிந்தால் அது சாவை நோக்கி அழைத்துச் செல்லும் சுரங்க பாதையை இல்லாமல் புத்துலகத்திற்கு எடுத்துச் செல்லும் மேம்பாலமாக நம் மனது காணப்படுகிறது மனம் வருத்தமடைவதோ மகிழ்ச்சி அடைவதோ எதனால் எப்போதும் ஒப்பிட்டுக் கொள்கிறது குறைவாக இருக்கும்போதெல்லாம் மனம் வருத்தமடைகிறது சிந்திப்போம் மனநலத்தை பாதுகாப்போம் நன்றி